ओम मूर्ति क्षिणामूर्तिशिकेन्द्र दैपा सूत्रकृत मुनींद्रमशंक भाष्य्रम मेशिक नमा विची नाटकदीप्रकद श्लोक பரவந்த பூர்ணப்பூர்வம் சயையே ஜூத்தீவ விஷ்ணுத்தே பிரவிஷோ மதமே भजति अनेक जन्म स्वविचारं शिष्यते மாய யித்தோஸ்விதிமுரிய அவிச்சார தீவரா விசார ஆச்சாரியர்வீட் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவத்தை இந்த ஒரு அத்தியாயத்தில் நாடக தீபம் என்று பெயரிட்டு அழகாக உபதேசம் செய்கிறார் பரமாத்மா தான் எல்லாமாக ஆனார்னு சொல்லி உயர்ந்த உபாதியில அவர் வந்து கடவுளாயிருக்கார் தாழ்ந்த உபாதியில மனிதர் முதலான உயிர்களாக அவர் தான் இருக்கிறார் இருக்கும் பொழுது பல பிறவிகள் வழிபாடுகள் செஞ்சு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படுகிறது அப்படி எண்ணம் ஏற்பட்டு தான் யாருங்கிற உண்மையை புரிந்து கொண்ட பிறகு அறியாமை அழிந்த பிறகு மட்டுமே இருக்கிறேன் என்பதை உணர்கிறான் என்று சொன்னவர் விசாரம் பண்ணாததுனாலதான் இன்னொரு கருத்து சொன்னார் அத்வைத்தமான தன்னை தன்னையும் தன்னை உலகம் வேற வேற கிடையாது ரெண்டாவதா ஒரு பொருளே கிடையாது ரெண்டாவதா ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறது தான் துன்பம் அதுதான் பந்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த துன்பத்தோடு நம்மளை இணைச்சுக்கிறது இரண்டாவதா ஒண்ணு இருக்குன்னு நினைத்து கருதி அதுல இருக்கிற துன்பம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் பந்தம் அதெல்லாம் மாய தோற்றம் பொய்னு புரிந்து கொண்டு இரண்டாவதாக ஒண்ணுமே கிடையாது அடிக்கடி சொல்லியிருக்கலாம் நீங்க கேட்டிருக்கலாம் ஜீவேதா ஜட ஜடபேதா புதுசா ஒன்னு சேர்த்து அல்ல வேற இவர் வேற பரலோகத்துல இருக்கிற பரமபிதா வேற அது அடுத்த மதம் அது பெருசா பாதிச்சுருக்கு அப்புறம் வந்து நமக்குள்ளேயே வந்து சிவன் வேறு விஷ்ணு வேற இவரை காட்டுல அவர் அவரை காட்டுல வித்தா இருந்தவர் அதனால எத்தனை பேதம் சொல்ற ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் ஒரு எறும்புக்கும் இன்னொரு எறும்புக்கும் இருக்கிற பேதம் உதாரணத்துக்காக சொன்ன அப்புறம் நீங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு முடியாது இல்லை ஒரு எறும்புக்கும் இன்னொரு எறும்புக்கு இருக்கிற பேதம் என்னது ஜீவ ஜீவே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு இருக்கிற பேதம் ஜீவ ஜீவேதம் அப்புறம் வந்து இந்த கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கு இருக்கிற பொருளுக்கு என்னது ஜீவ ஜடம் நம்ம இன்னொன்னு சொல்லிக் கொடுக்கறது ஈஸ்வரன் ஒருத்தருக்காரப்பான் இதெல்லாம் தெரியறது இதுக்கெல்லாம் ஒன்னும் சாஸ்திரம் படிக்க இதெல்லாம் நமக்கு பழக்கத்திலே இருக்கு ஈஸ்வரன் ஒரு தத்துவம் சொல்றது அவர்தான் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தர்யாமி இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல ஈஸ்வரனை பத்தி சொல்றது உலகு ஆதி பகவன் முதற்றே அப்படி சொல்லி ஈஸ்வரனை சொல்லிருக்கு அந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கு இருக்கிற பேதத்துக்கு பேரு ஈஸ்வர ஜீவேதம் அப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த ஜட இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜடபேதம் இது எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா அம்மா, கணக்கே கிடையாது இதில் நீங்க யாரும் கணக்கு போட முடியாது அதனால இது வந்து எல்லையில்லாம இருக்கு அப்புறம் போராளத்துக்கு ஈஸ்வர ஈஸ்வர வேதம் நீங்க இதுக்கு ஆஞ்சநேயரை கும்பிடணும் அதுக்கு வந்து விநாயகரை கும்பிடணும் இதுக்கு வந்து குருவை கும்பிடணும் அதுக்கு வந்து செவ்வாயை கும்பிடணும் போராட்டத்துக்கு நவகிரகம் வச்சு அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு திசையை பார்க்கும்படி வச்சு அதை சுற்றி சுற்றுன்னு சுத்தி வந்து இவரை அவர் இவரை ஏதாவது இந்த சுவாமி விட்டா அந்த சுவாமி கோவிச்சுன்னு வரும்னு பயந்துட்டார் அந்த மலையாளத்துல ஜோசியம் சொல்லுவான் விஷ்ணு கோவிச்சுன்னு விஷ்ணு கோவச்சுன்னு சிவன் சாந்தம் ஆயிட்டார் அப்படிம்பான் இதை நம்புற நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் வந்து இப்போ வந்து விஷ்ணு பிரீத்தி ஆயிட்டில்லை அப்படிம்பான் அப்புறம் என்னை யாரும் பிரீத்தி ஆகிட்டார் நிறைய சொல்லுவாங்க ஒரு பிரீத்தி பண்ணணும் ஒரு விசேஷமான பூஜை பண்ணாதான் போகும் சிவ விஷ்ணு பேதா அந்த கோகர்ண கஷேரத்தில் போனபோது நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக சொல்கிறேன் சிவாஜ விஷ்ணு ரூபாஜ சிவரூபாஜ விஷ்ணுவே சிவஸ் ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுவஸ்டயம் சிவா அப்படின்னு சொல்லி சிவனுக்கு பூஜை பண்ணிட்டான் மகாபலேஸ்வரம் தியாயாமி ஆவாகையாமி அப்படின்னு பூஜை பண்ணிட்டான் அப்போ வந்து விஷ்ணு விஷ்ணு தான் ஹயத்துல விஷ்ணு இருக்கார் விஷ்ணுடைய ஹிருத்துல சிவன் இருக்கார் அப்படிப்பட்ட மகாபலேஸ்வரர் தியானம் பண்றேன் ஆபானம் பண்றேன்டான் சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் சைவன் சொன்னாலும் சொல்லிடுவோம் வைஷ்ணவன் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா என்ன சைவர்களுக்கு வந்து அது ஒரு இருக்கு ஆனா அவங்களும் வைஷ்ணவத்துல இருக்கு ருத்ரஸ்ய நாராயண பிரம்மா நாராயண நாராயணஹா நாமந்தான் இப்படி இத்தனை அந்த சொல்லலை தோன்று அதனால இத்தனை பேதம் சொல்றமே ஆறு பேதம் இது ஜீவ ஜீவேதா ஜடஜடேதா ஜீவ ஜட பேதா ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வர ஜடபேதா புதுசேத்த என்னது இது நீங்க புஸ்து பார்க்க முடியாது இது அடியனுடைய இது ஆஹ் என்னால ஈஸ்வர ஈஸ்வர பேதா ஈஸ்வர ஈஸ்வர இத்தனை பேதமும் நம்ம சொல்றோமோ இத்தனை பேதமும் என்னது துவைத்தம் இதுக்கு பேரே பஞ்சபேதவாதம்னே பேர் துவைத்திகள் இந்த பஞ்சபேதமும் பரமார்த்த சத்தியம்ங்கிறாங்க எப்பவும் உண்மைங்கிறாங்க முக்காலத்திலும் இதுவே உண்மை தான் அதுக்கு வேண்டி விழுந்து விழுந்து இருபத்தி அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க இருப்பது ஒன்றே ஒரே பொருள் தான் பல்வேறு ஈஸ்வரனாகவும் ஒரே பொருள் தான் பல்வேறு ஜட பொருள்களாகவும் ஒரே பொருள் தான் பல்வேறு ஜீவர்களாகவும் மாட்சி அளிக்கிறது அபிப்பிராயமே இருக்காது சிந்திக்கிற சிந்தனையே பொய்யா போயிடுங்கே பொய் இருக்கிறது ஒரு பொருள் திங்கிங் சிந்தனை சிந்தனைல என்ன இருக்கும் சிந்திப்பவன் சிந்தனை எல்லாம் வந்துடுமே சிந்திப்பவன் சிந்தனை எல்லாம் சிந்திப்பவனும் பிரிவுகள் இருக்கு இது எல்லாத்தையுமே அத்வைத்தம் பதத்தினால நம்ம என்ன சொல்றோம் உபதேசத்தினால எல்லாம் ரெண்டாவதா ஒரு பொருளும் கிடையாது உபனிஷத் சொல்லுகிறது உதரம் அந்த तस्य भवति, भेदं यहा அல்பமபிதம் சிறிதளவாயினும் அவன் அவன் என்னாகிறான் அவனுக்கு பயம் இருக்கும் சொல்லிருக்கு அவனுக்கு பயம் போகவே போவாது எத்தனையோ பயம் இருக்கும் என்ன ஆக போறதோ போய் சேரணும் இன்னைக்கு இருக்கு பெரும்பாலும் ஒன்னு நம்மளை நாமளே ஜட்ஜ் உட்கார் அது ரொம்ப அபூர்வம் அப்படி பண்றது செல்ஃப் ஜட்ஜ் யாரையும் அவன் எப்படி இருந்தாள் இந்த கோயில் எப்படி அது எப்படி இருக்கு இப்படி ஜட்ஜ்மெண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் தயார் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவார் அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஒருத்தரை பற்றியும் அபிப்பிராயம் வச்சு மனைவியை பற்றி இவருக்கு கணவனுக்கு அபிப்பிராயம் கணவனை பற்றி மனைவிக்கு குழந்தைகளை பற்றி இவங்களுக்கு அபிப்பிராயம் சொந்தக்காரங்களை பற்றி மாமனார பற்றி மாமியாரை பற்றி நாத்தனாரை பற்றி குழந்தையார பற்றி குழந்தனார பற்றி என்னெல்லாம் கவர்மெண்ட பத்தி கட்சியை பத்தி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சா முடிக்க முடியுமா நீங்க இன்னொருத்தரை பத்தி நம்ம ஒரு எடை போடுறது இதான் நமக்கு வேலை நம்மள எட போட ஆரம்பிச்சாலே தகராறு நிறைய இருக்கு நமக்கே புரிய மாட்டேங்க நாம யாரு புரிய நமக்கு இருக்கிற புத்தியும் இந்த இந்த துவைத்த புத்தி இருக்கிறதுனாலதான் வாழ்க்கை எப்படி இருக்குமோ யோசிச்சுட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் இருந்தோமேனு யோசிக்கிறோம் இதேதான் மனசுக்கு முழுக்க முழுக்க ஒண்ணு கடந்ததை குறித்து இல்லாட்டி வரப்போவதை குறித்து இப்ப என்ன பண்ணணும்ங்கிறத தவற எல்லாம் தவறாம பண்ணிட்டு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இப்ப எதையாவது நினைக்கணும் ஒண்ணு போனது நினைக்கணும் இல்லாட்டி வர போறதுன்னு நினைக்கணும் இது இந்த இத்தனைக்கும் காரணம் என்னன்னா ரெண்டாவதா ஒண்ணு இருக்குங்கிற எண்ணம் காரணம் நேக நானாஸ்தி கிஞ்சன ஸ்ருதி வேதம் உபனிஷத்து சொன்னாலும் जनता सतोषम प्रायो नाक्य विषय विश्व प्रायो नाक्य विषय அதத்தான் வந்து அது தர்மசாஸ்திரமா இருந்தாலும் சரி தத்துவசாஸ்திரமா இருந்தாலும் சரி அது வந்து நேதி வாக்கிய விஷயத்தோ விஸ்வ மாது ஹேது இந்த உலகம் எல்லாம் இனிமையானதுன்னு அறியாமையினால நினைச்சு கொண்டிருக்கேன் நம்ம சொல்றோம் அந்த நாய் எலும்ப கடிக்கிற உதாரணம் சொல்றோம் நாய் வந்து எலும்ப கடிச்சு அதுல ஏதோ ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சு திரும்ப திரும்ப கிடைக்கிறது ஆனா அதுல அது இல்லவே இல்லை அதோட வாயிலும் தான் தருது அதனால ஒட்டகம் உள்ளு செடியை திங்கிறது நாய் எலும்ப கடிக்கிறது இது மாதிரி நம்ம எப்ப பார்த்தாலும் துக்கத்துக்கு காரணத்தை யாரும் கொடுக்கல தீதும் நன்றும் பிறர் தர வாரா ஆக என்னால யாரும் கொடுக்கறதில்லை நாமளே தான் பண்ணிக்கிறோம் நம்ம நம்ம மனசை சரி பண்ணி நம்ம சிந்தனை பண்ணி வச்சுக்கிறத தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது யாரையும் சரி பண்ணி நம்ம சாந்தி அடைய முடியுமா இல்லை கவர்மெண்ட் சரியானா தான் எனக்கு நிம்மதி என்ன இவங்க சரியான தான் எனக்கு நிம்மதி அது சரியானாதான் நிம்மதி எல்லாத்துக்கும் கண்டிஷன் நிபந்தனை போடும் இதெல்லாம் சரியாயிட்டா நான் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகள்லாம் சரியாயிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்னு நினைச்சா என்ன கதியாக இருக்குது இவங்கெல்லாம் அப்படிங்கிறது இவங்களாம் நல்லா தான் இருக்காங்க நான் சும்மா சொல்றேன் ஆனால் இருக்க அவங்களாம் ஒழுங்காக இதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியாயிட்டா இதாக ஒன்று சாமியாருக்கும் பாருவா இதெல்லாம் சரியாயிட்டா நிம்மதி ஆகிடுவேன்னு அவர் சொல்லி அவருக்கும் கண்டிஷன் இருக்கப்பா அப்ப வந்து மடம் கட்டினதே முட்டாள்தன நடத்தும் அப்போ இதெல்லாம் நிபந்தனைகள் என்னுடைய மகிழ்ச்சிக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதெல்லாம் இருந்து பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு எனக்கு ஒரு ஒரு இந்த கெங்கைக்கரையில் ஒரு ஓரமாக ஒரு அழகாக ஒரு குட்டியாக போட்டு வந்து காலையிலங்கும்போது அப்படி தியானம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னா அதுவும் கூட நல்ல கண்டிஷன் தப்பு கிடையாது அதுவும் கூட ஒரு நல்ல கண்டிஷன் தான் ஆனால் அதுதான் எனக்கு ஆனந்தத்தை தரும் சொன்னா அப்ப ஆனந்தம் இப்ப இல்லை இனிமே வரப்போறதுன்னு ஆயிடும் அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா துவைத்தம் தான் துக்கம்னு இந்த ஸ்லோகம் சொல்லிடு நாலாவது ஸ்லோகம் அந்த துவைதத்துல தான் நமக்கு அபிமானம் ஜாஸ்தி இருக்கு அதனால அது பந்தமாக இருக்கு ஆனா இதை அடியோட நீக்கிட்டு ஒன்றும் வேண்டாம் எதுவும் தேவையில்லை நான் நித்திய பரமானந்தா நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்தா அப்படின்னு புரிஞ்சு ஒன்னும் தேவை இல்லை ஆனா அந்த தேவை இல்லைன்னு சொல்றதுக்கு நல்ல ஜான நான் வந்து அத்வைதமான பரமாத்ம ஸ்வரூபம்ங்கிற ஞானம் வராம நீங்க தேவை ஆழமா உறுதியா சொல்ல முடியாது கர்மனா அமிர்தத் அமிர்தத்வம் நசுஹு அமிர்தத்வம் நீ வந்து எவ்வளவு சடங்குகளை பண்ணினாலும் நீ நிம்மதியை அடைய முடியாது எவ்வளவு சடங்குகளை செய்தாலும் அதுக்காக சடங்குகள் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அது வந்து ஓரளவுக்கு சடங்குகளை செய்வோம் நீ சாப்பிடுவதால் நிம்மதி அடைய முடியாது சாப்பிட விட்டுருவோமா அதனால வந்து அதெல்லாம் பண்ணுவோம் செய்ய வேண்டிய செய்வோம் சடங்குகளை செய்வதால் நீ நிம்மதியை அடைய முடியாது உன் குழந்தைகளால் நீ நிம்மதியை அடைய முடியாது நான் சொல்ல வேதம் நீ உ இருக்கிற பணத்தின நீ நிம்மதி அடைய முடியாது இந்த மூணு நாள் நிம்மதி கிடைக்கும் விட்டாத்தான் நீ நிம்மதி அடைய முடியா கர்ம பிரஜா தன தியாக அமிர்தத்துவ மானசு அது என்ன சொல்லிருக்கு உபனிஷத்தை என்ன சொல்லிடுத்துனா இது நிறைய பேருக்கு இப்படி தோணாலாம் அமிர்தத்துவமான யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த புத்தி வரும் ரொம்ப அபூர்வமா இல்லாட்டி அவங்க வந்து சொல்லுவார் துவைத்தம் இல்லைன்னு சொல்லுவார் அது அவருக்கு புரிஞ்சிருக்கு நமக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பழபடி இதுலயேதான் உட்கார்ந்து ஸ்வரூபேன ஸ்திதி முக்திஹி இரியத்தை ஸ்வரூபத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு மோட்சம்னு பேருன்னு சொல்லி அடுத்தபடியா சொன்னார் இது வந்து ஆராய்ச்சி செய்யாததுனால ஞானத்தை பெறாததுனால சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி பிரமாண ஞானம் ஏற்படாததுனால இந்த பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து சாஸ்திர விசாரம் பண்ணி ஞானத்தை பெற்றுவிட்டால் நீங்க ஞாபகம் திரும்ப திரும்ப சொல்றேன் ஞானம்ங்கிறது உபனிஷத்தை அதை சொல்லி கொடுக்குற முறை தெரிஞ்ச குரு கிட்ட படிச்சாத்தான் ஞானம் வருமே தவிர வேற எந்த வகையிலும் வராது ஒருத்தர் கேள்வி கேட்டுருந்தார் ஷரணாகதி என்ன அப்படின்னு கேள்வி இருந்தது ஷரணாகத்திங்கிறது பொருள் நிறைய அர்த்தம் வச்சிருக்கோம் சாதாரண சரணாகதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம முயற்சிக்கு கடவுளுடைய துணைய நாடி இருக்கிறதுக்கே நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனாலும் என்ன பண்ணுவோம்னா முயற்சியிலேருந்து தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சிகளில் அடிக்கடி தோல்வி ஏற்படும் தோல்வி ஏற்பட ஏற்படத்தான் இன்னும் பக்குவம் வரும் ஆகையினால முயற்சிகளில் தோல்வி ஏற்படும் பொழுதெல்லாம் நம்ம தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு கடவுளை மனசில் ஆழமாக பிடிச்சிக்கிறது பற்றி கொள்வது விரைவாக நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் உன்னை சார்ந்து முயற்சிக்கிறேன் கீதையில் आश्रित्य ஏழா அத்தியாயத்துல பகவான் சொல்ற மோக்ஷாய் ஜரா மரண மோக்ஷாய இந்த மோட்சத்தை அடைவதற்காக என்னை சார்ந்து எவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அப்படி சொல்லியிருக்கு ஜனான புண்ணிய கர்ம நாம் அந்த ஸ்லோகங்கள்னா ஏழாவது அத்தியாயத்துல நேற்று பாராயணம் பண்ணி இருக்கிறோம் அதெல்லாம் கவனிச்சா தெரியும் அநேக ஜன்மபஜன போட்டு பார்த்தா தெரியும் இப்போ விசாரம் பண்றதுன்னா நீங்க வேற எந்த மெத்தோடலையும் ஞானம் பெற முடியாது அதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுவோம் நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி வலியுறுத்தி சொல்லுவோம் ஏன்னா குருமில்லாமல் குரு சாஸ்திரம் இல்லாமல் நீங்கள் வேணா எக்ஸப்ஷன் கேஸ் எல்லாம் கொண்டு விடாது அந்த மகாத்மா அப்படி இருந்தாரே நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த மகாத்மாவுக்கு தானாகவே வந்ததுங்கிறாங்களே ஓதாமல் உணர்ந்தார் அப்படிங்கிறாங்களே அப்போ நமக்கே வராது அப்படின்னா நீங்களும் அந்த கேட்டகரியில் இருக்கிறதா இருந்தால் போய்க்குங்க நமக்கு ஒன்றும் பிடிவாத கிடையாது இது உண்மை உண்மை கண்ணுக்கு தாப்பா நிறம் தெரியும்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஃபனாட்டிக்காக இருக்கேன் காதுனாலையும் நிறத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன பண்ண முடியும் நான் ஆமாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அதில் சொல்ல முடியாது இதனால் தான் இதை தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் அதனால தான் அது இது பண்ண முடியும் அதனால் ஞானம் வந்து வேற எந்த உபாயத்திலையும் வராது சாஸ்திரத்தில் சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்கிறார் பிரமாண ஜனித்தேனஞானேன குருச்சாரிய உபதேச ஜனித்தேனேன்கார் சங்கராச்சாரியர் ரொம்ப அழகான வார்த்தை உள்ளத உள்ளவாறு நன்னா பார்க்கறதுன்னு மெய்ப்பொருள் உள்ள எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும் காண்புன்னா கண்ணால இல்லை அறிவால காண்பது அப்ப அதை சொல்ற போது சங்கராச்சாரிய சம்மக் தரிசனங்கிற பதத்தை நிறைய பிரயோகம் பண்றாங்க சம்மக் தர்சனம் சம்மக் தரிசனம் அது இருக்கிறதே நல்லா பார்க்கறது உள்ளத இப்ப தங்கத்தை வந்து நகையா பார்க்கறது சம்மக் தரிசனம் அது மாதிரி ஜகத்தையும் ஜீவர்களையும் ஈஸ்வரனையும் எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கறதுங்கிறது சமயக் தரிசனம் தரிசனம் அசம்யக் தரிசனம் அத்வைத்த தரிசனம் சம்யக் தர்சனம் கங்கக்கரையில உட்காந்து கண்ண மூடிந்த வருமான தூங்குறோம் இங்க இப்படி முழிச்சுன்னு உட்காந்துருக்கும் இது ஏதோ கொஞ்சம் நல்லது தப்புன்னு சொல்ல மாட்டேன் இது ரொம்ப நல்லது ஆனா ஞானம் வராது ஞானம் உங்க மனசு அமைதி பெறும் உங்க மனசு சுத்தமாகும் எல்லாம் வரும் ஆனா ஞானம் திடீர்னு அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானம் உதிக்காதுங்கிறது எந்த அறிவும் அதற்குரிய கருவி மூலம்தான் பெற முடியுமே தவிர கருவி இல்லாமல் அறிவு பெறவே முடியாது அதனால பெரியவங்க திரும்ப திரும்ப சொல்ற சொல்லுகிறார்கள் தத் விஜயான ஒரு உபநிஷத்துல வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல குருவுக்கு ஒருத்தன் சேவை பண்ண குரு ஞானம் பெறதுக்காக போறான் ஒருத்த அவர் சொல்றார் நீ மாடுமேங்க அந்த காலத்து குரு அந்த காலத்து சிஷ்ய அதனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த மாட்டை நீ வந்து நூறு மாடாக்கு ஆயிரம் மாடாக்கு இல்லை அவன் ஒன்றுனா பண்ணிகிட்டே இருக்கான் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு கொண்டே இருந்தான் அவர் பாடமே நடத்த மாட்டேங்கிறார் அந்த வேலை இசை இந்த வேலை இசைன்னு சொல்லிகிட்டே இருக்கார் பாடமே நடத்துறது அவங்களோட சில இவனுக்கு இருக்கிற அந்த பக்தினால் ஆர்வத்தினால மாடு உபதேசம் பண்ணுறது சூரியன் உபதேசம் பண்ணுறது அக்னி உபதேசம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது ஒரு நாள் வரும்போது சாயங்காலம் பார்க்குறார் குரு மகா மகா ரொம்ப கலையாக இருக்கேன் உனக்கு என்ன என்ன கிடைச்சது அப்படின்னா எனக்கு வந்து மாடு உபதேசம் பண்ணித்து அக்னி உபதேசம் பண்ணித்து சூரியன் உபதேசம் பண்ணித்து அப்படின்லாம் சொல்லுவான் அப்படியா அப்படின்னா உபதேசம் ஆயிடுத்துல போயிட்டு வா இல்லை அந்த உபதேசம்லாம் சரியா இல்லையான்னு உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த உபதேசமெல்லாம் சரியா இல்லையான்னு உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானம் நிற்காது குருமுகமாக கற்ற கல்விக்கு வலிமை இருக்கும் இல்லாட்டி கான்பிடென்ட் இருக்காது ஒரு தனக்கே சந்தேகம் வந்து நம்ம சரியா இப்ப சொல்றோம் இதுவோ இப்படி அப்படி இல்ல குருமுகமாக கற்ற கல்விக்குத்தான் உறுதிப்பாடு இருக்கும் அந்த கான்பிடன்ட் இருக்கும் இந்த நம்பிக்கை என்ன வஸ்துவ தெளிவா தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் பிரத்யா தர்மியம் சுசுகம் கருத்து முகமாக குரு சாஸ்திர குரு உபதேசத்து மூலமா புரிஞ்சா சங்கராச்சாரிய சொல்ற சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு குரு அவசியம் எளிமையாக தெளிவாக உறுதியாக புரிந்து குரு மிக மிக அவசியம் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு பழமொழியே இருக்கு சாதாரண லௌகிக்க வித்தியக்கே குரு தேவைப்படுற போது அத்தியாத்ம வித்தியக்கு என்று சொல்லவும் வேண்டுமோ நம்முடைய சாஸ்திரங்கள்ல மரபுல எங்கேயாவது குரு இல்லாம ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கோ ஆனா வந்து நமக்கு என்ன நமக்கு ஒரு காம்ப்ளக்ஸ் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா குருவா யாரை ஏற்றுக்கிறது என்னவோ குருமார்கள்லாம் நிறைய பேர் ஏங்கின்னு இருக்கிற மாதிரி சிஷ்யனுக்கு இவங்களோட குரு குரு குருவை வந்து ஏற்றுக்கிறதுல நம் ரொம்ப வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க கேட்பாங்க சுவாமிஜி நான் யாரை குருவா எடுத்துக்கிறதுன்னா கேட்பாங்க கிடைப்படமா கேட்கிறாங்க போய் என்ன டாக்டர் சொல்லுங்க எப்படி இருக்கும் அப்பதான் இவங்களுக்கு அபிமானம் சொல்லிட்டு இருக்கோமே தவிர சொல்லி கொடுக்கிற சக்தி நம்ம கிட்ட இருந்தா நாம குரு ஆகித்தான் ஆகணும் குரு இல்ல குரு சொல்லி கொடுக்கிற சக்தி பகவான் கொடுத்திருந்தால் நாம விரும்பினாலும் விரும்பாலும் நம்ம குருதான் நீங்க ஒத்துக்கிட்டாலும் அறிவை கொடுத்த வேற வழி இல்லை நானும் உனக்கு குரு கிடையாது நீ எனக்கு சிஷியனும் கிடையாது நான் உனக்கு குருவும் கிடையாது போயிட்டு வந்து வீட்டுல எல்லாம் சண்டை வந்தா சொல்லுவாங்க இல்லையா என்ன நான் உனக்கு அப்பனும் இல்லை நீ எனக்கு பிள்ளைங்க ஆமா அப்படின்னு சொல்ல முடியுமா யாரையும் ஒருத்தரை ஒத்துக்கணும் அவர் வந்து நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அவர் குருவா தான் இருப்பார் அதனால எதுக்கு சொல்றேன் குரு ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியம் எப்பவுமே அது ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம காலத்துல நம்ம நம்மளை மாதிரியே சரீரம் தாங்கி நம்ம பிரச்சனையை புரிஞ்சு நமக்கு பேசுகிறவராக இருக்கணும் அவர் சரி அதனால இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஞானம் வேற எதுனா தியானம் பண்ணினா ஞானம் வராது அப்புறம் வந்து எதையாவது புத்தகங்கள் எல்லாம் படிச்சு குரூப் டிஸ்கஷன்னால ஞானம் வராது வேதாந்தத்தை முறையாக பக்தி ஸ்ரத்தையோட சம்பிரதாயமாக படிக்கணும் அது சாஸ்திரத்துலேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரோப்பி சுவாத்திரியான பிரம்மாநேஷனம் நிறையா சங்கராச்சாரியை சொல்லார் நீ என்ன தான் தர்க்க சாஸ்திரம் மீமாசா பிர சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் ஏற்பட்டதெல்லாம் இருக்கு எனக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும் வியாக்கரணம் நல்லா தெரியும் எனக்கு தர்க்கம் தெரியும் எனக்கு அந்த வேதத்தினுடைய அங்கங்கள்லாம் நான் பரிபூர்ணமாக வாசிச்சிருக்கேன் எனக்கு மீமாசா மெத்தடு தெரியும் ரூல அதாவது அந்த விசாரம் பண்ணுறதுக்கான முறைகள் தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்குடிக்கும் பொழுது நீ வேதாந்த சாஸ்திர சம்பிரதாயம் குரு கிட்ட தான் இப்போ சொன்ன இதுக்கு மேல என்ன சொல்றது பிரம்மாநேஷனம் நகு ஆகையினால சாஸ்திரம் தெரிஞ்சவன எதுக்கு நான் அந்த என்ன தான் நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு எல்லாம் படித்தாலும் அது வந்து அது அதுக்கு ஒரு அனுகிரகம் தேவைப்படுறது அந்த அனுகிரகம்ங்கிறது பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கு இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விசேஷமான அம்சம் முக்கியம் அதனால அதை சார்ந்து தான் படிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறார்கள் இதை வந்து நான் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை நம்பிக்கை இல்லை சரி அப்படின்னா உனக்கு துக்கம் நிவர்த்திங்கிறது இல்லை எனக்கு அது இல்லாமே என்னால் இருந்து விடுபட முடியும் ரொம்ப நல்லது யாராவது வந்து புடிவாதமாக படிக்கிறாங்க பண்ணி ஆகணும் இதுதான்ப்பா சம்பிரதாயம் இதுதான் மரபுன்னா நான் நிறைய பேருக்கு அது அதில் வந்து ஒரு பிடிவாதம் நான் வந்து குரு எந்த குருவையும் நம்ப மாட்டேன் நானே கண்டுபிடிக்க போறேன் உண்மையை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ நீ சந்தோஷமா இல்லை இல்லை ஏன்னா நீ தேடுறியே எதோ ஒன்று நான் என்ன சொல்கிறேன் இப்போவே சந்தோஷமா இருக்குது வழி இப்போவே சொல்கிறேன்னு சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற நீ சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறேன் எனக்கு கிடையாது ஆகையினால நான் வந்து நேர் அந்த விக்கிரகத்துலேருந்து எனக்கு ஒரு சக்தி வரப்போகுது நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நல்லா உட்கார்ந்துட்டு சொல்ல வேண்டியதான் நிறைய சொன்ன போயிடும் போகணும் அடுத்தாப்புல இப்படி சொன்னவர் அடுத்த வரியில சொன்னார் எனவே நாம் எப்பொழுதும் ஞானத்தில் உறுதி பெறும் வரை ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் விசாரம் செய்ய வேண்டும் ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன என்பதை நாம் விசாரம் செய்ய வேண்டும் இந்த நடுவில் சொன்னே விட்டுவிட்டேன் சரணாகதிங்கிறது வேதாந்த சாஸ்திரத்தில் ஞானத்தை பெறது தான் ஞானத்தையே சரணாகதி பண்ணுறோம் நீங்கள் வேணால் இந்த இதுலேயே கடைசி ஸ்லோகம் ஒன்று இருக்கு இதிலே இந்த இதிலேயே கடைசியில் பாருங்கள் இருபத்தாறா ஸ்லோகம் கிரகிப்பது எல்லாவற்றையும் விட்டுவிடுவது முடியாததாக இருந்தால் அப்பொழுது புத்தியையே சரணமாக அடை உள்ளேயோ வெளியிலேயோ அந்த புத்திக்கு அதீனமாக இருந்து வரும் சைத்தன்யம் அனுபவிக்கப்படட்டும் அப்படி போட்டிருக்கு அப்போ வேதாந்த சாஸ்திரத்தில் சங்கராச்சாரியார் சர்வ தர்மான் मामेकं, शरणं, சரணம் ரஜ மாம் ஏக்கம்ங்கிற பதத்தை வைத்துக்கொண்டு சங்கராச்சாரியார் அத்வைத்தம் பிரம்மங்கிறார் சரணம் என்ன அர்த்தம்னா நான் பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதே சரணாகதி சாதாரணமா சரணாகதிங்கிறது வந்து சன்னியாசிக்கு சொல்லுவோம் ஏன்னா வீடை விட்டுட்டோம் அந்த காலத்து சன்னியாசம் இப்போ வீடை விட்டுருக்கோம் பயப்பட சந்தேகப்படுற அந்த காலத்துல வந்து என்னன்னா வீடு வாசல் எல்லாத்தையும் துறந்துட்டு முற்ற துறந்து தலைப்பட்டார் தீரத் துறந்தார் வலைப்பட்ட வலை மற்றவர் மயங்கி வலைப்பட்டார் அதனால வந்து எல்லாத்தையும் விட்டு அந்த சன்னியாச மந்திரத்திலேயே ஒரு ஸ்லோகம் என்னன்னா ஏ பகவானே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் உன்னை நம்பி வந்திருக்கேன் உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டேன் பகவானே இனிமேல் நீ எனக்கு உற்ற கதி அதனால் எனக்கு மனைவி கிடையாது குழந்தை கிடையாது குடும்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் யாரையும் சார்ந்துருக்கல உன்னையே சார்ந்துருக்கிறதுக்காக வந்துவிட்டேன் யுஷ்மச்சரணமாகதாக நீ என்ன வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்து ஞான நிஷ்டையை கொடுத்து காப்பாற்ற வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு சந்யாசத்தில் நதிக்கரையில் சொல்ற ஸ்லோகங்கள்ல அது ஒன்று யுஷ்மச்சரணமாக தா நான் சர்வம் பரித்தெஜ யுஷ்மச்சரணமாகத்தஹா நான் எல்லாவற்றையும் விட்டு உன்னை சார்ந்து இருக்கிறேன் வந்து விட்டேன் அதனால் பகவான் சொல்கிறேன் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமாம் இந்த சரணாகதின்னு சொல்கிற போதே சரண்டரன் இங்கிலீஷில் சொல்கிறோம் தமிழில் என்னன்னா புகழடைதல் அப்படின்னு சொல்றோம் அந்த சரணாகதினா எதுக்காக சரணாகதி பண்ணணும் கேள்வி கேட்டால் சரியா வேணும் ஷரணாகதி எதற்காக செய்ய வேண்டும் சரணாகதி எதற்காக நம்ம இப்போ எதை சரணாகதி பண்ணியிருக்கோம் தெரியுமா சரணாகதிங்கிறது சந்தோஷத்துக்கு நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ண தான் புரியும் நம்ம இப்போ வந்து நம்முடைய மகிழ்ச்சிக்கு எதை சரணாகதி பண்ணியிருக்கோம் பைசாவை பணத்தை சார்ந்திருக்கிறோம் சரணாகதி பண்றோம் பணத்தை சரணாகதி பண்ணியிருக்கோம் எதுக்கு மகிழ்ச்சிக்கு குடும்பத்தை சரணாகதி பண்ணியிருக்கோம் மகிழ்ச்சிக்கு இந்த அம்மா நம்மளை காப்பாற்ற போகிறாங்க இந்த ஐயா நம்மளை காப்பாற்ற போகிறார் இந்த குழந்தைங்கள்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை அதெல்லாம் ஆனால் வந்து என்னென்னா எல்லாம் எனக்கு உதவி பண்ண போகிறதுன்னு சொல்லி நாம் என்ன பண்ணியிருக்கோம் அதை சரணாகதி பண்ணியிருக்கோம் மகிழ்ச்சியின் பொருட்டு இதை சரணாகதினால் சார்ந்திருத்தல்னு தெரியும் சரணாகதின்னு சொன்னால் முற்றிலும் சார்ந்திருத்தலுக்கு சரணாகத்தின் சந்தோஷத்துக்காக முற்றிலும் உலகத்தை சார்ந்திருக்கிறது சரணாகதி சாதாரண அறியாமையினால பண்ற சரணாகதி அறிவாடு என்ன பண்றான்னா இதுல எல்லாம் சந்தோஷம் கிடைக்காது இது ஆபாச சௌக்கியம் இது வந்து போலி இன்பம் துன்பம் துன்பமயமாக இருக்கக்கூடிய மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது இன்பமாகவும் ஆழமாக பார்க்கும் பொழுது துன்பமே வடிவெடுத்ததாகவும் இருப்பது இதனுடைய இயல்பு ஆகினால இதை நான் இனிமே சரணாகிதி பண்ண மாட்டேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் கற்றாரே யான் வேண்டேன் இனி கற்பன அமையும் கற்பனமும் வேண்டேன் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா இந்த குறைகளுக்கு மனம் போல கசிந்து உருக வேண்டுமே அது பக்தி கடவுளையே சார்ந்திருக்கிறது அப்புறம் கடவுளையும் சார்ந்திருக்கிறதுங்கிறது துவைத்தம் தானே கடவுள் வேற நான் வேறேங்கிற எண்ணம் இருக்கு அதனால கடைசியில என்ன பண்றோம் கேட்டா கடவுள் எனக்கு அந்நியமானவர் இல்லை அப்படின்னு கீதையில பகவானே சொல்றார் யோமாம் பசியத்தி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷி இதெல்லாம் கீதையில நிறைய சொல்லி இருக்கு அப்புறம் கடவுளே நான் புரிஞ்சுக்கிற போது நான் என் சந்தோஷத்துக்கு கடவுளையும் கூட சார்ந்திருக்க வேண்டியதில்லை முதல்ல இருக்கிற சரணாகதி அஜ்யானத்தினால் இருக்கிற சரணாகதி வார்த்தைக்காக சொல்றேன் அதுல சரணாகத்தின்னு சொல்ல மாட்டோம் அப்புறம் நம்ம சரணாகதி யாரை பண்றோம் சந்தோஷத்துக்காக கடவுளை பண்றோம் அப்புறம் கடைசியில் என்ன பண்றோம்னா என்னையே நான் சார்ந்திருக்கிறேன் நான் யாரையும் சார்ந்த கடவுளை கூட சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வெளியில பார்த்தா பத்தனா தான் விவகார வேஷமெல்லாம் பக்த வேஷம் ஆனா மனசுக்குள்ள இருக்கிற ஆழமானது என்னன்னு கேட்டா இந்த சரணாகதி நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் என் சந்தோஷத்துக்கு எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் சரணாகதி திருக்குறள்ல வள்ளுவர் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல்ல ரொம்ப அழகாக இதை சொல்லிவிட்டார் இந்த சரணாகத்திய சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய் ஒன்றவரி மகா சூத்ரம் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் சார்பு உணர்ந்துன்னா எதை சார வேண்டுமோ அதை உணர்ந்து சார்பு கெடை இந்த மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் எல்லாம் இருக்கேன் சார்பு கெடை ஒழுகின் விடாமல் ஒழுங்கா இந்த லைஃப்பில் இருந்தே மற்ற சார் நோய் சார்தரா இந்த சார்ந்து இருக்கிறதுனால ஏற்படுற நோய் இருக்குல்ல அதெல்லாம் வராது அதை அழிச்சு அழிச்சுடும் அர்த்தம் மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய் சார்தரும் நோய் சார்தரா மற்ற அழித்துன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பிறகு இந்த நோய் இந்த இதெல்லாம் இந்த எண்ணமெல்லாம் அழிஞ்சு போய் நமக்கு அதிலேயே நிலச்சிருப்போம் அர்த்தம் இந்த திருக்குறளே சரியான சான்றாக இருக்கிறது சரணாகதிக்கு சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் முதல்ல என்னென்னா கர்மயோக ரூப சரணாகதிகி அனந்தரம் ஞானயோக ரூப சரணாகதிகி கர்மயோக வடிவமான சரணாகதி பிறகு ஞான யோக வடிவமான சரணாகதி எதுக்குன்னா ஆனந்தத்துக்கா சரணாகதிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரண்டர் ஃபார் வாட்டுன்னு கேட்கணும் எதுக்கா சரண்டர் பண்ணணும் முதல் கேள்வி பண்ணணும் அப்படி கேட்டால் தான் உங்களுக்கு பதில் சரியாக வரும் இல்லாட்டி மொட்டையாக சரணாகதி சரணாகதின்னு சொல்லிகிட்டு இருக்க சரணாகதி எதுக்குங்கிறத பற்றி பேசாமல் இருந்தோமானா சரணாகதி தத்துவம் புரியவே எல்லாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு எதுலாம் ஆக இப்படி பண்ணி குருக்கிட்ட வந் ஞானத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன் மோட்சம் வந்து இப்போ எதனால் கிடைக்கும்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஞானத்தை சரணம் அடையணும் கீதையில் பகவான் சொல்கிறார் புத்தவ் சரணம் அன்விச்ச ஆனால் அந்த இடத்துல கர்மயோக அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம் புத்தவு சரணம் அன்விச்ச இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் கிருஷ்ணர் யார் என்னை வந்து சார்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஞான யோகத்தை கொடுக்குறேன்னார் என்ன பக்தி யோக ரூபமான சரணாகதி பண்றவனுக்கு நான் ஞான யோகத்தை கொடுக்குறேன் கீதையில் பத்தாவது பத்தாவது ஸ்லோகம் தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வ தம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் என்னை விடாம பூஜை பண்றவனுக்கு நான் ஞான யோகத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றேன் நானும் அவனும் ஒன்றுங்கிற உண்மையை புரிய வைக்கிறேன் தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏக்கபக்திர் விசிஷதே பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அஹம்சஜ மம பிரியா உதாரா சர்வ ஏ வைத்தே ஞானி து ஆத்மே மதம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும் இப்போ நாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போக போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சிலதெல்லாம் சொன்னா தான் இந்த ஸ்லோகத்தை புரிய வைக்க முடியும் இப்போ ஜீவாத்மாவை பரமாத்மாவை விசாரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டார் ஆனால் பரமாத்மாவை விசாரம் பண்ண போறதில்லை ஏன்னு கேட்டால் பரமாத்மாவை பற்றி நான் தான் அன்னைக்கு வகுப்பில் சொன்னேன் நேற்று காலை வகுப்பில் சொன்னேன் பரமாத்மாவை பற்றி சொல்லிவிட்டா அவர் வந்து ஆனந்தமே வடிவானவர் எங்கும் நீக்க மரம் இருந்தவர் சொன்னால் ஆஹா ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்னா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த சூச்சூலாம் சொல்லி அட்லாம் அந்த ஆஹா ஆமாம் எங்க எல்லாம் இறைவனுடைய பெருமை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அகாகான்னு சொல்லிட்டு இருக்கும் நீதான் அந்த பகவான் நித்திய புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபம்னா சுவாமி என் பேரில் உங்களுக்கு அன்பு இருக்கலாம் அதுக்காக பொய் சொல்லாதீங்க அன்பு இருக்கிறதுங்கிறது வேற பொய் சொல்றது வேற எங்களே பொய் சொன்னால் நாங்கள் அப்புறம் எங்கே போறது இல்லைப்பா நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் எப்படி சுவாமி இது உண்மையாக முடியும் இறைவனை நீங்கள் சொல்லுங்கோ அவர் எப்பேற்பட்டவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லுங்கோ அது நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என்ன போய் இறைவனுடைய தன்மையோடு சொல்லுகிறீர்களே இந்த சைவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஒன்றாய் உடனாய் வேராய் அப்படின்னு ஒன்று இதெல்லாம் சாதாரண ஒன்றாய் உடனாய் வேறாய்னா கடவுளும் நானும் ஒன்று அந்த தத்துவம் அப்புறம் உடனாய்னா என்னென்னா அவரில் நான் ஒரு அம்சம் கடவுள் ரொம்ப பெரியவர் அவனன்றி நான் இல்லை நான் அவன் இல்லை அந்த கொள்கை அதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் அபேதவாதத்துக்குத்தான் ஒன்றாய் கடவுள் நானும் வேறே கிடையாது கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது ஆனா அவரில் அவர்கிட்ட நான் வந்து அவரிடத்துல நான் ஒரு அம்சமா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அலை சொல்றது இல்லையா தன் நான் வந்து கடலில் ஒரு துளி கடலில் ஒரு துளி நான் வச்சுருவோம் தண்ணீரில் ஒரு துளின்னு சொல்கிறது இல்லை நான் கடலில் கடலில் ஒரு துளி இது அம்ச அம்சி பாவம் அம்சிங்கிறது கடல் அம்சம்ங்கிறது அலை அப்புறம் என்னன்னா வேறாய் வேறாய்னா அவர் வேற நான் வேறதான் எனக்கு இதுவே பிடிச்சிருக்கே சுவாமி என்னத்துக்குன்னு சில பேர்லாம் கூட சொல்கிறாங்க சரி அதை அவர் பகவான் வந்து அவர் அனுகிரகம் பண்ணுவார் மூஞ்ச நாள் ஆகும் சில பேர் எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு சுவாமிக்கு பூஜை பண்றதும் அதுக்கு அலங்காரம் பண்றதும் அது பண்றதும் அவரை வந்து காலையிலையும் சாயங்காலம் வந்து இப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னா அப்படியே இருக்க ஆனா வந்து அது எப்பாவது ஒரு சிக்கல்கள் வரும்போது இந்த அறிவு தேவை அப்பதான் தெரியும் அது நம்ம முதல்ல சொல்ல முடியாது ஞானத்துக்கு பிறகு இதெல்லாம் பண்றது வேற விஷயம் ஆனா ஞானம் பெறாம இதில் நிற்கிறது முடியாது ரொம்ப நாளைக்கு நிக்காது அதுக்கே எப்பவுமே ஞாபகம் வச்சுங்கோ எந்த ஒரு விஷய விவகாரமும் அது கொஞ்ச நாள் ஆனால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த போர் அடிக்காமல் பண்ணணும்னாலே உற்சாகமாக எப்பவும் இருக்கணும்னாலே உண்மை புரிஞ்சாத்தான் முடியும் உண்மை புரியாத வரைக்கும் அது வந்து நடுவில் நடுவில் அது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும் இதுவே போர் அடிக்கிறோங்கிறாங்க சில பேர் அப்படி இருக்கிற போது போர் அடிக்கிறதோ போர் அடிக்கிறதோ எப்படியோ அப்ப இதை நான் வந்து கொஞ்சம் விளக்கி சொல்லித்தான் ஆகணும் ஏன்னு கேட்டால் பரமாத்மாவை பற்றி சொல்ற போது பரமாத்மாவை பற்றி பேசுறதுல ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற லக்ஷணங்கள்லாம் நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனா அப்படிலாம் பகவானுக்கு என்னெல்லாம் லக்ஷணம் சொல்கிறோமோ அத்தனை லக்ஷணமும் ஜீவனுக்கும் பொருந்தும்னு சொன்னா ஜீவனால் அதை ஜீரணிக்க முடியாது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஜீவன் தன்மை விசாரம் பண்ண வேண்டியிருக்கு ஜீவ விச்சாரம் பண்றதுக்கு சாஸ்திரம் இங்க இப்ப என்ன பண்றார் வித்யாரண்ய சுவாமிகள் ஜீவாத்ம விசாரம் தான் இந்த இனிமே இந்த அத்தியாயம் முழுக்க பண்ண போறாரு இருபத்தி ஆறு ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறது ஜீவாத்ம விசாரம் தான் ஜீவாத்ம விசாரம் பண்ணிட்டாலே பரமாத்மா விஷயம் புரிஞ்சு போயிடும் முதல்ல வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோம் நான் வந்து நான் வந்து அல்பன் இப்படி இப்படி குனிஞ்சுக்கணும் அடியேன் தாசானுதாசன் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முதுகு குனியணும் அப்போ தான் அது அப்படி முதுகு குனிஞ்சா தான் மனசும் உள்ள குனியும் அப்படி ஒரு எண்ணம் அதனால் வந்து இப்படி நான் வந்து இறைவனுடைய தொண்டன் தொண்டருக்கெல்லாம் தொண்டன் தொண்டர் அடிப்பொடி அப்படிலாம் சொல்லி பணிவாக இருந்துட்டு பகவானோ அவர் வந்து தொண்டர்களுடைய பெருமையே சொல்ல முடியாது அப்புறம் நான் என்ன கேட்டால் சொல்லணுமா அடியார்க்கும் அடியே இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப பணிவாக வச்சுக்கோ நல்லது நான் அதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதெல்லாம் உற்றாயம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சாக அதான் அது நல்லது அது வராது லேசில் அப்படி வந்தால் அது தப்பு இல்லை ஆனால் அது அதுக்காக வேண்டி நம்மளை வந்து நிஜமாகவே அல்பம் அனுப்பிச்சுக்கூடாது விவகாரத்தில் தர்மம் பாவனை வினயமாக இருக்கணும் ஆனால் வந்து உண்மையில் என்னென்ன நம்ம வந்து எங்கே ஏதா அஞ்சுவது அஞ்சாமை பேதமையு சொன்ன மாதிரி எங்கே ஏதாவது அவை அஞ்சாமையினே ஒரு அதிகாரம் இருக்குது எந்த விஷயத்துல வந்து உறுதியா இருக்கணுமோ அந்த கஷ்டம் வர்ற போது என்னன்னா அகம் பரிபூர்ணம் பிரம்மாஸ்மி கிடையாது அப்படின்னு சொல்லிவிடலாம் அந்த மாதிரி இன்னும் நிறைய மெத்தடெல்லாம் நிறைய இருக்கு அப்ப இந்த பணிவு வந்து ரொம்ப இருந்துருக்குற தப்பு கிடையாது ஆனா உண்மைய உணர்ந்த ஆகணும் அந்த பக்தியிலேயே கடைசியில ஒன்னு இருக்கு ஆத்ம நிவேதனம்னு ஒண்ணு இருக்கு சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இல்லை ஆத்ம நிவேதனம் பண்ணணும் தன்னையே பகவான்கிட்ட கொடுத்து விடணும்னு அதோட அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நானும் பகவானும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறதா ஆத்ம நிவேதனம் எங்க கொடுக்கறது எங்க இருக்காரா கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் என்னையே பகவானுக்கு நான் கொடுத்துடுறதுன்னா என்னையே பகவானுக்கு கொடுக்கறதுங்கிறது வாஸ்தவமான பொருள் பகவானும் நானும் ஒண்ணு எ நீக்கிறந்திருக்கானுக்கு என்ன ஆகினாலும் பண்ணிட்டு இருக்கும் அப்புறம் விசாரம் பண்ணணும் ஆக கர்மயோகம் அப்புறம் உபாசனை அப்புறம் ஞான யோகத்துக்கு வரும் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா இப்ப நான் யார் அப்படிங்கிற விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த நான் யாருங்கிற விசாரம் இப்போ ஆரம்பிக்க போகிறது ஆர் ஆர் சோதரன் நான் யாருங்கிறத புரிந்து கொண்டா நான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற ஸ்டாலி புலாக்க நியாயம் மாறி எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் என்ன ஆராய்ச்சி பண்ணி நான் யாருன்னு புரிஞ்சுட்டா அப்புறம் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிட போறது நான் யாருங்கிற உண்மை எனக்கு புரிந்து விட்டால் ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய யதார்த்த ஸ்வரூபம் எனக்கு புரிஞ்சுக்க விடப்படுது என்னை பற்றிய யதார்த்த ஸ்வரூபம் எனக்கு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னால் அறியப்பட்டதாகிறது அதே மாதிரி இந்த ஜகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் அறியப்பட்டதாக ஆகிறது ஆகவே நான் வேற எதையும் விசாரம் பண்ண வேண்டாம் என்னையே விசாரம் பண்ணினா போ எப்படி விசாரம் பண்ணணும்னு கேட்டா கோஹம் நான் யார் நான் யார் எனக்கு உபஸ்திரம் வந்து சொல்லிக் கொடுக்கிறது முறை சொல்லிக் கொடுக்கிறது அப்ப நீ வந்து ஒரு தப்பு பண்ற அந்த தப்பு பண்றேங்கிறது உனக்கே தெரியல என்ன தெரியுமா பண்ற நீ சில சமயம் என்ன சொல்றேன்னு கேட்டா நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றேன் அப்புறம் சில சமயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டா இந்த உடம்பு இப்படி இருக்குது இந்த உடம்பு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்கிற நீ உடம்புங்கிறத சொல்கிற போது ஒரு மாதிரி பேசுகிற நான் சொல்கிற போது நீ குழப்பிற ஒன்று மற்ற விஷயத்தில் குழப்பமே இல்லை இது என்னுடையது அப்படிங்கிறதுல எனக்கு குழப்பமே இல்லை இது நான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சில இந்த உடம்பை நான்கிறோம் சில சமயம் இது கரெக்டு சில நான்னு சொல்கிறோம் சில சமயம் என்னதுங்கிறோம் நான்கிற போது என்ன சொல்கிறோம் நான் நான் வந்து சாப்பிட்டேன் நான் சொற்பொழிவு கேட்டேன் நான் ரிஷிகேசம் போனேன் இந்த உடம்பு போச்சு நான் சொல்லுவீங்க சொல்கிறதில் யாரும் நான் ரிஷிகேசத்துக்கு போனேன் நான் கங்கையை தரிசனம் செய்தேன் இப்படி நான் அதெல்லாம் சொல்லுவோம் அப்புறம் வந்து உடம்புக்கு எதாவது சரியில்லைன்னா என்ன சொல்லுவோம் உடம்பு சரியில்லை ஏன் உடம்பு சரியில்லைன்னா நான் சரியில்லைன்னு சொல்லக்கூடாத நான் சரியில்லைன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு கஷ்டமே இல்லை நான் சரியில்லைன்னு உங்களால சொல்ல முடியாது சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு பிடிக்காது நீங்க அப்படி சொன்னா மற்றவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் ஒன்னும் ஏதோ இறக்கம் வந்தாலும் வந்துடும் உங்களை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாலும் போயிடுவான் அது உங்க வீட்டில் சொன்னீங்கன்னா இன்னும் ஆபத்து இன்னைக்குதான் தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் உடம்பு சரியில்லை அப்படி ஞாபகம் ரிஷிகேஷத்துக்கு போயிற்று உடம்போட மனசு சேர்ந்து போயிற்று உடல் மனம் ரிஷிகேசத்துக்கு போச்சு உடல் மனம் சத்சங்கம் பண்ணியது உடல் மனம் ஸ்வீட்டு சாப்பிட்டது உடம்பு சாப்பிட்டது மனசுன்னு சொல்லக்கூடாது இல்லையா பரவாயில்ல உடம்பு மனசு அதில் ஈடுபட்டது நான் என்னுடையதுன்னு தான் எப்போவுமே சொல்லணும் நீங்கள் வெளியில் சொல்லிடாதீங்க நான் சொல்லிட்டேன்ட்டு முடிஞ்சு போறோன்னா உடம்பு சாப்பா டைனிங் ஹாலுக்கு போகுதுன்னு சொல்லாதீங்க ஏன்னா அப்போதான் உண்மையிலேயே இவர் சரியில்லே கிளாஸுக்கு போன அப்புறம் மாறிப்போச்சு புத்தி போறவங்க கரெக்டாக வழக்கம் போல பேசிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா உடம்பு போகுது உடம்பு தண்ணி குடிக்குது அப்புறம் பிராணன் எல்லாம் தத்துவம் ஏதாவது தெரிஞ்சுதுன்னு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம் அதனால் எப்போவுமே என்ன மனசில் என்ன வெளியில் பேசுகிற போது மற்றவங்க வழக்கத்தை சொல்கிற மாதிரி எங்கே நான் சொல்லணுமோ அங்கே நான் சொல்லுங்க எங்கே நான் சொல்லணுமோ அங்கே நான் சொல்லுங்கோ எங்க புரியக்கூ மா என்னைக்குமே இந்த உடம்பு மனசு என்னுடையதே தவிர நான் கிடையாது இந்த ட்ரெஸ் எப்படி நானாக முடியும் இந்த ட்ரெஸ் வந்து நான் போட்டுருக்கேனே தவிர இது நான் கிடையாது ஆனா அது என்னோட சேர்ந்து இருக்கு அது நான் கிடையாது அது மாதிரி நான் இந்த உடம்போடு சேர்ந்திருக்கேன் ஆனால் நான் இல்லை இதை மாத்திரை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் வெளியில் பேசக்கூடாது சாதாரணமாக அவங்கள மாதிரியே பேசின்னு இருக்கணும் ஏதாவது ஞானம் மனசுக்குள்ளே இருக்கணும் விவகாரம் எல்லாம் லௌகிகமாக எப்படி எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படி பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஞானம் யாருக்கு வேணும் நமக்கு தான் அம்மா நகான் இன்னொருத்தருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா இனிமேல் நான் இப்படி தான் சொல்ல போகிறேன் இந்த கட்டை அங்கே போச்சு நேற்றுக்கு ரிஷிகேஷமெல்லாம் சுற்றி பார்த்துச்சு இந்த கட்டை இந்த கட்டைக்கு குழந்தைங்க நாலு இந்த கட்டைக்கு கட்டைக்கு நான் கட்டை இல்லை மனுஷன் தான் அம்மா அவன் அது இந்த பேசுகிற போது புரிஞ்சு விவகாரம் பண்ண தெரியும் நான் புத்தி பேதம் ஜன ஏதானாம் கரும அதனால் இந்த தெளிவான அறிவோடு இருந்தீர்களே ஆனால் அதுக்கு பேர் தான் பேர் அதனால் ஞானத்திலே பர சிறந்த நாடு பாருப்புள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அதனால் இந்த ஞானத்தோடு இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும் உச்சி மீது வீழுகின்ற போதிலும் கங்கைல புளிக்கிறவங்க அச்சம் வந்துடும் கங்கையில புளிக்கிறவ ரெண்டு ஆளு பக்கத்துல வச்சுன்னு குடிஞ்சோம் ஏன்னா ஒரு ஆள் அந்த பக்கம் நின்றுக்கணும் இந்த ஆள் இதுக்கு மேல நீங்க போகாத குடிச்சுட்டு போயிடுன்னு சொல்லி எதை வந்து எதோ எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி இடம் பொருள் வஹாரம் செய்வீர் உண்மையை உணர்வீர்கணா மேலும் அடுத்த வகுப்புல பாக்கலாம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர் விபா வோமவத்வா திணா மூர்த்த பூர்ணமத பூர்ணமி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாசிஷ शान्ति, ம் ஷாத்திஷாத்திஷாந்திஹரி ஓ